மரியாதைக்குரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே ஹஜ்ஜு பெருநாளுடைய கொண்டாடத்தையும் சந்தோஷமான ஒரு நாளையும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பிறனாளுடைய தினத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அமலாகத்தான் வருடத்தில் அந்த சுாவை நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசிவாக்க இருக்கிறான் அந்த அடிப்படையில் இன்றைய இந்த வகுப்பின் ஊடாக புதுஹையாவை பற்றியும் சம்பந்த சில விடயங்களை பற்றியும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விடயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆசைப்படுகிறேன் சுருக்கமாக சொல்லும் ஒரு மனிதன் அல்லாஹுக்கு சுபானகூ தாலா அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வளங்களை பாதித்து அவன் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹ் சுபானஹூ தாலா எந்த முறையில் அந்த பணத்தை செலவழிக்க சொல்லி இருக்கிறானோ அந்த விதத்தில் அவனுடைய பணத்தை அவன் செலவழித்து அல்லாஹுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹாக்கு சுலஹானு தாலா ஏராளமான வணக்க வழிபாடுகளை நமக்கு விதியாக இருக்கிறான் வணக்க வழிபாடுகள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு வணக்க வழிபாட்டையும் சல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் எப்படி சொல்லச் எப்படி அதை செய்து காட்டும்படியாக எங்களை பணித்தார்களோ அந்தந்த முறைகள் பேணி அதே முறையில் அதை செய்தால்தான் அது வணக்கமாக இருக்கும் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு சல்லாஹூ அலி வசல்லாமனுடைய நடைமுறை சுண்ணா எங்களுக்கு தேவைப்படுகிறது உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் தொல வேண்டும் ஆனால் அல்லாஹ் சுஹான தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய நிலத்தில் தொழுங்கள் என்பதாக எங்களை தொழுகையினுடைய சில கடமைகளை குரானில்லா தெளிவுபடுத்த அலி வசல்ல தொழுதார்களோ அப்படி தொழுது கொள்ள வேண்டும் உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் எடுத்துக் என்று சொல்லக்கூடிய ஹதீசும் எங்களுக்கு மிகவும் பிரபல்யமான ஹதீஸாக இருக்கிறது ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்தவரையில் நான் எப்படி ஹஜ்ஜு செய்கிறேனோ அந்த ஹஜ்ஜை உங்களுடைய ஹஜ்ஜாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய பிரபல்யமான ஹதீசும் எங்களுக்கு சான்று சொல்லிக்கொண்டிருக்கிறது அதே அடிப்படையில் ஒரு மனிதன் அறுத்தே படியிடக்கூடிய குர்பான் இருக்கிறதே இதை ஐந்து வகையான கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் ஐந்து வகையான விதத்தில் ஒரு மனிதன் ஒரு குர்பானியை நிறைவேற்ற முடியும் நாங்கள் குர்பான் இறைச்சி என்பதாக சொல்லுவோம் அதே அந்த குர்பான் இறைச்சி என்று சொல்லக்கூடியது பல வகையான விதத்தில் விளமாக்கல் அதை பிரித்திருக்கிறார்கள் குரான் பல வகையான அமைப்பில் அதை பிரித்திருக்கிறது அதுல ஒன்றுதான் முதலாவது ஒன்றையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறது ஒன்றையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது ஒன்றும் எங்களுக்கு தெரியும் இதே போல நேர்ச்சை நீயத்து கடன்கள் வைத்தல் என்று சொல்லி மக்கள் சொல்லிக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒன்று ஐந்தாவது நாங்கள் வீடுகளிலே சந்தர்ப்பங்களுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப நம் அறுத்தேன் குருபான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனிதனுடைய சந்தர்ப்பங்களில் அவன் அறுப்புகள் பழக்கம் உடையவனாக இருந்து கொண்டிருக்கிறான் ஆனால் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு வகையான வித்தியாசமான முறைகளை இஸ்லாம் எங்களுக்கு காண்பித்து தந்திருக்கிறது உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் அகேகா என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது இப்பொழுதுதான் கொடுக்க வேண்டும் இப்படித்தான் கொடுக்க வேண்டும் இந்த மக்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் ஒவ்வையாண்டு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த நாள் தான் கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட பிராணியை தான் கொடுக்க முடியும் இன்னென்ன நபர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்குமே அழகான ஒரு முறையை சொல்லம்லாஹு அலே சொல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டித் எனவே அந்த முறைகள் அனைத்தும் பேணப்பட்டு ஒரு கடனை நிறைவேறும் அது கடனையை நிறைவேற்றி விட்டார் என்று சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு அந்த மனிதர் தள்ளப்படுவார் வெறுமனே பணத்தை கொடுத்து விட்டேன் யார் ஒருவர் கொடுத்து விட்டார் எப்படியோ செய்து விட்டாங்க நான் பணத்தை கொடுத்து விட்டேன் என்று சொல்லக்கூடியதே அதற்கு பெயர் வணக்க வழிபாடாக நாம் அதை பார்க்க மாட்டோம் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் எப்படி ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தில் பெருநாளுடைய தொழுகைக்கு பிறகு நாங்கள் உதகையா கொடுக்கிறோமோ இதே போல நோம்புடையது அது வெறுமனே ரெண்டே அல்லது ரெண்டே ஒரு அரசாக இருக்கலாம் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தான் ஆனாலும் கூட அதற்கு இஸ்லாம் சரியாக ஒரு முறையை காட்டித் தந்திருக்கிறது முதலாவது எங்க கொடுக்க வேண்டும் இரண்டாவது எப்ப கொடுக்க வேண்டும் மூணாவது யாருக்கு கொடுக்க வேண்டும் நாலாவது எந்த வகையிலிருந்து கொடுக்க வேண்டும் இவைகள் அனைத்தும் அவைகளில் உள்வாங்கப்பட்டால்தான் அது ஜகாத்துல் பித்தராவாக கருதப்படும் இவை கொடுக்க வேண்டும் சாப்பிடக்கூடிய உணவினுடைய மெயின் அதாவது முக்கியமான சாப்பாடாக நாட்டில் இருக்கக்கூடியது அரிசி அரிசி நாங்கள் கொடுக்கிறோம் எப்ப கொடுக்க வேண்டும் தொலைமைக்கு முன்னால் கொடுத்தாக வேண்டும் யாருக்கு அதை கொடுக்க வேண்டும் வாங்க தகுதியானவர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் சுபகானம் இப்படியாக இவைகள் அனைத்தும் உள்ளே இருந்தால்தான் அது வணக்கமாக வழிபாடாக நாங்கள் அதை நோக்குவோம் இல்ல ரெண்டரை கொத்து அரிசி கொடுத்துவிட வேண்டும் எப்ப சரி கொடுத்த கூடிய பிரகாசத்தை நாங்கள் இழந்து விடுவோம் அது அமலாக கருதப்பட மாட்டாது இதே போல நோம்புபிடிக்க நோயின் காரணமாக நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நோம்புக்கு சக்தி பெற்று அதாவது அவர்களுக்கு முடியாமல் உணவு கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படித்தான் கொடுக்க வேண்டும் இவ்வளவு தான் அளவு சுழகான ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு இஸ்லாம் மிகவும் அழகான வழிமுறைகளை காட்டித் தந்திருக்கிறது சொல்லும் பொழுது ஒரு குழந்தை ஆண் குழந்தை கிடைத்து விட்டால் இரண்டு ஆடுகள் ஒரு பெண் குழந்தை கிடைத்து விட்டால் ஒரு ஆண் ஒரு ஆடு அடுத்து அல்லாஹுக்காவுடைய பேரில் அதை நாங்கள் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுப்போம் அதை இப்படித்தான் கொடுக்க வேண்டும் சுபானம்மா இப்படியாக பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுக்குமே ஒரு அழகான நடைமுறையை இஸ்லாம் காட்டித் தந்திருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் குழந்தை பிறந்து விட்டதா கால் போட்டு சொல்லிடுவோம் ஒரு மதுரசாவுக்கு அல்லது ஒரு பள்ளி வாயிலுக்கு அல்லது எங்கேயாவது இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு ஒரு ஆடு இருக்கிறது அடுத்து குர்பான் கொடுத்துடுங்கள் இது ஒரு கடமையை நாங்கள் பணத்தை வீசி பணத்தின் ஊடாக ஒரு கடமையை நிறைவேற்ற பார்க்கிறோம் இல்லை அப்படியல்ல ஒருவான் அக்கைக்கா கொடுப்பதாக இருந்தால் குழந்தை பிறந்து ஏழாவது நாள் அதாவது ஏழாவது நாள் அண்டு எட்டாவது நாள் அல்ல ஏழாவது நாள் தான் கொடுக்க வேண்டும் அறுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது சமைத்த கரையாகத்தான் பங்கு வைக்கப்பட வேண்டும் அது குடும்பத்துக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் தாய் தந்தையர்கள் அதிலிருந்து சாப்பிட வேண்டும் கொசிக்க வேண்டும் சுபானந்தா இன்னும் சில வழமாக்கள் சுத்தக்கூடிய கிதாபுகள் இருக்கிறார்கள் அதை சமைக்கும் பொழுது ஒரு வகையான இழுப்பு பண்டத்தையும் சேர்த்து சமைக்க வேண்டும் இப்படியாக பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே இவைகள் அனைத்தும் ஒரு ஒரு மிருகத்தில் ஒரு ஒரு ஒரு அமலில் உருவாங்கப்பட்டால் போட்டோம் நீங்க தர்மம் செஞ்சிருக்கீங்க கூடாது என்று சொல்ல வரவும் இல்லை வக்காலத்து கூடும் ஆனால் ஒரு அமலை எப்படி நாங்கள் நின்று செய்ய வேண்டுமோ அந்த முறையில் செய்ய வேண்டும் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் உதவியாக இன்றைக்கு உதுகையா என்று சொல்லக்கூடியது கருமியை அதாவது ஆயுதத்தை எடுத்துக் வாருங்கள் அந்த ஆயுதத்தை ஆயுஷ சுஹு தாலான்ஹா கல்லில் வைத்து தீட்டிக் கொடுத்தார்கள் இப்படியான ஹதீஜ்களை பார்க்கும் பொழுது சல்ல அல்லாஹு அறிவசல்லம் இந்த அமலை அவர்களாகவே முன்னின்று அந்த அவர்களாக இந்த நாங்கள் நிறைவேற்றை முன்னின்று செய்ய வேண்டும் எங்களுடைய நான் இதை பங்கிட்டுக் கொடுக்க வேண்டும் இதனுடைய இறைச்சிகள் மூணு வகையாக பிரிக்கப்பட்டு எனக்கு ஒரு பகுதி என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பகுதி என்னுடைய ஊரை கூறு இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஒரு பகுதி என்று சொல்லி அது பங்கு வைக்கப்பட வேண்டும் மாறும் அலிவர் கொடுத்தார்கள் ஆனால் ஹதி என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது இதை ஹதியன் குரான் சொல்லி காட்டுகிறது காபத்துல்லாவுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஹதி அந்த பிராணி சல்லம் வாஹு அலிவர் மக்கா மதீனாவில் இருந்து அது அனுப்பிப்பினைவேற்றிக் கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு மாறி அந்த அளவுக்கு அவர்களுடைய என்று சொல்லி பணித்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்கள் செய்து பெ அல்ல மனைவருக்குள்ள வேண்டும் இன்றைக்கு எந்தெந்த வகுப்பார் எந்தெந்த ஜமாத்தார்கள் எந்தெந்தார்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிமுகம் இன்றைக்கு மிச்சமாகிவிட்டது இந்த ஜமாத்தினால் செய்கிறார்கள் இந்த தாவா ஆர்கனைசேஷன் செய்கிறார்கள் சுபகானம் நான் அப்படி சொல்வானு சொல்ல இல்லை நான் சொல்லுகிறேன் ஊர் ஊராக சேர்ந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறூரில் இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாயில் நிர்வாகம் என்ன செய்யறாங்க உங்களுடைய உகையாக்களை இந்த இடத்தில் கொடுத்துக் கொள்ள முடியும் ஒரு சென்ட்ரல் இடத்துக்கு வாங்கையாக நீங்க கொடுங்க அறுக்க வேண்டும் நீங்க அந்த இடத்தில் ஆதரவாக இருக்க வேண்டும் சமூகம் கொடுக்க வேண்டும் இறைச்சிகள் பங்கிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பகுதியை நீங்க எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போக வேண்டும் உங்களுடைய குடும்பத்துடைய பகுதியை நீங்க எடுத்துக்கொண்டு போக வேண்டும் இப்படியாக ஒரு அமலை நாங்க நின்று முன்னின்று அதை செய்யும் பொழுதுதான் அந்த அமலுடைய உண்மையான தன்மையை எங்களுக்கு அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை இந்த கட்டத்தில் மிகவும் உறுதியான உறுதியாக உங்களுக்கு சொல்லிக் விரும்புகிறேன் எனவே தான் இருக்கிறது ஒன்று நேர்ச்சைகள் நாங்கள் நேர்ச்சியை வைத்திருக்கிறோம் உதாரணமாக என்னுடைய தாய்க்கு தாய் நோயாளியாக இருக்கிறார் அல்லது என்னுடைய தந்தை நோயாளியாக இருக்கிறார் இவருக்கு நோய் குணமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஒரு நேர்ச்சி வைத்திருக்கிறேன் அதை அறுக்கப் போகிறோம் இப்படியாக பார்க்கும் பொழுது அனைத்துக்குமே ஒவ்வொரு வகையான சட்டம் ஒவ்வொரு வகையான நடைமுறையை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது சொல்லித் தந்திருக்கிறது இவைகளை கடைபிடித்து இவைகளுடைய ஒழுங்குகளை பேணி ஒது கொடுக்க ஒவ்வொருத்தரும் முனை அதே சந்தர்ப்பத்தில் இதற்கு முன்னால் சொல்லப்பட்டது போன்றே இதற்கு முன்னால் சொல்லப்பட்டது போன்றே அந்த உதகையாவுடைய கடமையை நிறைவேற்றும் பொழுது மிருகங்களுக்கு உபகாரம் செய்வது ஜீவராசிகளின் மீது கருணை காட்டுவது நாட்டு சட்டத்தை மதிப்பது போன்ற கடமைகளையும் போன்ற கட்டளைகளையும் நாங்கள் மதித்து நாங்கள் அதை கௌரவித்து நடக்கக்கூடிய சமூகமாக நாங்கள் எங்களை ஆக்கிக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு பெருநாளுடைய சில ஒழுங்குகளை பற்றியும் நான் உங்களுடன் பகிர்ந்து ஆசைப்படுகிறேன் விருக்கப்படுகிறேன் அல்லாஹ் சுலஹான அனைவர்களுக்கும் ஆரோக்கியமான ஒரு எதை ஒரு பிறநாளை தந்தருள்வானாக அந்த செய்யப்பட வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான சில அமல்கள் இருக்கிறது பெருநாளைக்காக வேண்டி குளித்துக் கொள்வது மனம் போசிக்கொள்வது இருக்கக்கூடிய ஆடைகளின் நல்ல அழகான ஆடை அணிவது சல்லாஹலம் சொன்னார்கள் அமரனா எங்களிடம் இருக்கக்கூடிய ஆடைகளில் மிகவும் நல்லரை உடுக்கும்படியாக எங்களை சல்லு அலை பணித்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே பெருநாளுடைய தினத்தில் இவைகளை செய்து கொள்வோம் பள்ளிக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு வழக்குாதையின் குழந்தைகள் இடத்திற்கு சமூகம் கொடுப்பதை பற்றியும் இமாம்கள் ஹதீஷ்கள் இமாம்கள் ஹதீஷ்களை எழுதியிருக்கிறார்கள் ஹதீஷ்களை வெளியாகியிருக்கிறார்கள் அளியவர்கள் தன்னுடைய சகை முஸ்லீம்ல மிக நீளமான ஹதீஷ்களை இது சம்பந்தமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் எப்படி பெருநாளுடைய தொழுகை தின பெருநாளுடைய தினத்தில் ஆண்களுக்கு இரண்டு தொழுகையும் தொகை சுத்த இருக்கிறதோ இரண்டு சுத்த இருக்கிறதோ இதே போல பெண்களுக்கும் இரண்டு ரக்காத்து தொழுகையும் ரெண்டுபாவும் சுண்ணத்து பெண்களுக்கு தொழுகை மட்டுமல்ல பெண்களுக்கும்பா இருக்கிறது அவர்களும் பங்கெடுக்க வேண்டும் நபியினுடைய காலத்தில் வந்த காலங்களில் ஆண்கள் பெண்கள் அதாவது பெண்களுக்கு வேறான இடங்கள் ஒதுக்கப்பட்டு அவர்கள் தொழுகைகளை நிலைநாட்டிருக்கிறார்கள் தொழுகைகளை தொழுவிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எந்தெந்த பள்ளி இதற்கு இடம்பாடு இருக்கிறதோ அனைத்து அனைத்து மக்களையும் ஊர் ஜமாத்தா உள்வாங்கக்கூடிய இடவசதி இருக்கிறதோ கலப்படம் எந்த கஷ்டமும் இல்லாமல் அமைப்பிருக்கக்கூடிய பள்ளிகளில் இப்படியான அமைப்பில் உண்மையான சந்தர்ப்பத்தில் கலப்படங்கள் ஏற்படாத விதத்தில் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை ஆக்கிக் கொள்வது மிக முக்கியமான சொல்லக்கூடிய பெண்மணி சொல்றார் தினத்திலும் அந்த பெண்களை மாடாயிலே இருக்கக்கூடிய பெண்களையும் சல்லாஹ் ஒரு செல்லம் தொடரக்கூடிய இடத்தின் பக்கமாக போகும்படியாக பணித்தார்கள் அவர்களையும் வெளியாக்கும்படியாக சொன்னார்கள் எதற்கென்று சொன்னால் ஆனாலும் கூட மாதவிடாயுடைய பெண்கள் தொழுகையில் பங்கெடுக்க மாட்டார்கள் சந்தர்ப்பத்தில் ஓரமாக இருப்பார்கள் ஆனாலும் அந்த இடத்தில் நடைபெறக்கூடிய அந்த நல்ல கர்மத்தில் அவர்கள் பங்கெடுப்பார்கள் அவர்கள் பங்கெடுப்பார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு வெளியில இல்லாம இருக்குமே அந்த பெண்கள் எப்படி போவாங்க அந்த பெண்கள் எப்படி இதுல பங்கெடுப்பாங்க என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் சல்லாஹு அலி வசலம் இப்படி சொன்னார்கள் ிபாஹா அவளுடைய இன்னமொரு சகோதரிடத்தில் மேல்மிச்சமான ஒரு ஜில்பாப் இருக்கும் என்றிருந்தால் அந்த ஜில்பாபை வாங்கி அணிந்து கொண்டு அந்த ஜில்பாபை எடுத்து உடுத்துக்கொண்டு அவள் அந்த தொழுகையில் பங்கெடுக்கட்டும் அந்த தொழுகையில் தொழுகைக்கு ஆதராகட்டும் சமூகம் கொடுக்கட்டும் என்ற கருத்தை சல்லாஹூ அலி வசல்லாம் மிகவும் அழகாக சொல்லித் தந்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே அன்பான தாய்மார்களே பிறநாளுடைய தொழுகை இந்த அளவுக்கு முக்கியமான இடத்தை வகிக்கிறது எனவே ஆண்களுக்கு எப்படி இரண்டரை காத்து தொழுகையும் வேண்டிய வேண்டும் பற்றியும் ஒரு சில வார்த்தைகளை கதையை சொல்லிக் என்று நினைக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களை இந்த நாட்டில் ஒரு வழக்கம் இருக்கிறதே நாங்கள் என்னுடைய முன்னோர்கள் ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தின் ஹஜ்ஜி பெருநாளைக்கு முன்னாள் சொல்லுவார்கள் ரெண்டே அற நோம்பு அதாவது மக்களாகத்தான் இந்த நாட்டிலே அப்படிப்பட்ட நோம்பு ஒன்றை அறிமுகப்படுத்தி இருந்தார்கள் அதாவது என்ன செய்வாங்க என்று வந்தால் மாதத்தினுடைய என்று சொல்லப்படக்கூடிய எட்டாவது நாளும் அரபா என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது நாளும் நோம்பு நோற்று விட்டு தினத்தில் பள்ளிக்கு போய் வரும் வரைக்கும் பிறநாளுடைய தொழுகையை தொழுது முடித்து விட்டு வரும் வரைக்கும் எதையுமே சாப்பிடக் கூடாது சாப்பிடுவது சுண்ணத்துக்கு மாற்றமானது பசித்திருக்க வேண்டும் நோம்பாளி எப்படி ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தில் எதையுமே சாப்பிடாம போவோம் பள்ளி நோம்பு பெருநாளுடைய தினத்தில் சாப்பிட்டு போவோம் பள்ளி இது எங்களுக்கு ஒரு அறிமுகமான சுன்னத் தெரிந்த சுண்ணத் இதிலைக்கு தான் சொல்லுவார்கள் ஹஜ்ஜி பெருநாளைக்கு இரண்டரை நோம்பு இருக்கிறது என்பதாக இரண்டரை நோன்பு சொல்லும் பொழுது de <tose> நாள் நோம்புப்போம் ஒன்பதாவது நாள் நோம்பு பிடிப்போம் அதற்கு பிறகு பெருநாளுடைய போன்று இருந்து பெருநாளுடைய தொழுகைக்கு பிறகுதான் நாங்கள் எதையும் சாப்பிடுவோம் என்று சொல்லக்கூடிய பழக்கமுடிய மக்களாக எங்களுடைய நாங்கள் இப்படியான ஒரு நோம்பை பிடிப்பதின் காரணமாக எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை எங்களுக்கு நீக்கிக் கொள்ள முடியும் அதாவது அங்கே அரப்பாவுடைய நாளையிலே நாங்களும் நோம்பாளியாக இருப்போம் ஒன்பதாவது நாளும் நாங்கள் நோம்பாளியாக இருக்கிறோம் பத்தாம் பிறை எங்களுடைய பிறைக்கு நாங்கள் நோம்புளை கொண்டாடுகிறோம் இப்படியான ஒரு முறையில் நாங்கள் இந்த நிலைமைகளை அமைத்துக் கொள்ள போவோம் அன்புக்குரிய சகோதரர்களே மிகவும் ஆரோக்கியமான ஒரு நிலை மாட்டு மதத்தவர்கள் எங்களை பார்த்து சிரிக்காத அளவுக்கு எங்களை பார்த்து ஓரட்டங்கள் கொண்டு பார்க்காத அளவுக்கு எங்களுடைய ஹஜ்ஜி பெருநாளை நாங்கள் ஆக்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் நாங்கள் தரை சாடுகிறோம் நாங்கள் சொல்லோம்ஜை பாருங்கள் எப்படிப்பட்ட மக்கள் சேர்கிறார்கள் நாலு கோணத்தினுடைய வெள்ளையர்களும் கருப்பர்களும் பல மொழிகள் பேசக்கூடிய பல மதுரைகளை பல வகையான கலாச்சார கல்ச்சரல் பண்பாடுகளை கொண்ட மக்கள் ஒரே இமாமுக்கு கீழே ஒன்று சேருகிறார்கள் அரபாவில கூடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் வரும் நாங்கள் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் வித்தியாசமான விதத்தில் எங்களுடைய பெருநாளை நாங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் பே எங்களுடைய செயலும் முரண்படக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் தவறு என்று சொல்லி நாங்கள் அதை கொச்சப்படுத்தவும் செய்வது சரி என்பதில் உறுதியாக நிற்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் மற்றவர்களை மதித்து மற்ற முஸ்லிமை வாழக்கூடிய பழக்கமுடிய மக்களாக மற்றவர்கள் உண்மையாகவும் விளங்கி அறிந்து செயல்படக்கூடிய ஒரு உண்மையாக ஒரு சூழலை நமக்கு உருவாக்கி தருவானாக